நபி அவர்கள் ஹிஜ்ரா செல்லுதல் குறைஷிகளின் திட்டமும் அல்லாஹுவின் ஏற்பாடும் குறைஷிகள் தங்களின் அன்றாட வேலைகளில் சகஜமாக ஈடுபட்டு தங்களின் செயல்பாடுகளில் எவ்வித மாற்றமும் தெரியாத விதத்தில் நடந்து கொண்டார்கள் பிறர் இந்த சதித்திட்டத்தின் வாடகையை கூட நுகர் முடியாத வண்ணம் அந்த குறைசிகள் நடந்து கொண்டார்கள் இவர்கள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள் அல்லாஹ் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களது சூழ்ச்சிகளை வீணாக்கிவிட்டான் குறைஷிகளின் சதி திட்டத்தை நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் அறிவிப்பதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத்து வசலாம் இறங்கி வந்தார் நீங்கள் ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் அதற்குரிய நேரத்தையும் நிர்ணயம் செய்துள்ளான் குறைஷிகளின் இத்திட்டத்தை முறியடிப்பதற்குரிய வழியையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான் எனவே இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரிப்பில் தூங்க வேண்டாம் என்று வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத் வசலாம் கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மக்கள் எல்லாம் தங்களது இல்லங்களில் ஓய்வெடுத்துக் மதிய வேலையில் ஹிஜ்ராவின் திட்டத்தை உறுதி செய்து கொள்வதற்காக நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அபு பக்ரியிடம் வந்தார்கள் இதை பற்றி ஆயிஷாரோதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மதிய வேலையில் நாங்கள் வீட்டில் அமர்ந்திருந்த போது ஒருவர் அபு பக்ரிடம் இதோ அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் முகத்தை மறைத்தவராக உங்களிடம் வந்திருக்கிறார் என்று கூறினார் அது நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் எங்களிடம் வரும் வழக்கமான நேரம் எனது தாயும் தந்தையும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹின் சத்தியமாக இந்த நேரத்தில் அவர்கள் வந்திருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் என்று அபுவக்கரோதையொல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் எங்களிடம் வந்த நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் உள்ளே வர அனுமதி கேட்கவே அபுபக்கரையெல்லாக அனுகு அனுமதி கொடுத்தார்கள் உள்ளே நுழைந்த நபி சொல்லல்லாஹாஹ் ஹலை வசல்லம் அபுபக்கரிடம் உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அபுபக்ரவதி எல்லா வன்கவர்கள் அல்லாஹுவின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இங்கு உங்கள் குடும்பத்தார்கள் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹூ அலஹ் வசல்லம் அவர்கள் எனக்கு மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்றார்கள் அதற்கு அபுபக்ரது எல்லா வன்கு அல்லாஹுவின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறவே நபி சொல்ல அலைஹி வசல்லம் சரி என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் பின்பு ஹிஜ்ரா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அபு பக்கர் அல்லாஹ் அவர்களுடன் பேசி முடிவு செய்து கொண்டார்கள் வீட்டிற்கு திரும்பிய நபி அவர்கள் அன்று சூரியன் மறைந்து இருட்டுவதை எதிர்பார்த்திருந்தார்கள் தான் குறைசிகளின் தீய திட்டத்தை தெரிந்து கொள்ளாதது போன்றே தன் அன்றாட செயல்களை வழக்கம்போல் செய்து கொண்டிருந்தார்கள் குறைஷிகளின் தீய திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறர் தனது ஹிஜ்ராவின் திட்டத்தை தெரிந்து கொள்ளாதவாறு நடந்து கொண்டார்கள் சுற்றி வளைத்தல் குறைசிகளின் தலைவர்கள்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 நுபாய் இப்னு ஹஜ்ஜாஜ் பதினொன்று முனப்பிக் இப்னு ஹஜ்ஜாஜ் ஆதாரம் ஜாதுல் மஹாது பொதுவாக நபிசல்லா அலை வசல்லம் இஷா தொழுத பின் முன்னிரவில் தூங்கி இரவின் நடு நிசிக்குப் பின் எழுந்து சங்கைமிகு பள்ளிக்குச் சென்று இரவு தொழுகைகளை தொழுவார்கள் அன்றிரவு அலி ரதுயல்லா ஹொன்கு அவர்களை தனது விரிப்பில் படுத்து தனது எமன்நாட்டு பச்சை போர்வையை போர்த்தி கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மேலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது என்றும் அலி ரதுல்லா ஹொன்கு அவர்களுக்கு கூறினார்கள் நன்கு இரவாகிய அமைதி நிலவி மக்கள் உறங்கிய பின் கொலைகாரர்கள் ரகசியமாக நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இல்லம் வந்து வீட்டு வாசலில் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டார்கள் தூங்குகிறார் அவர் எழுந்து பள்ளிக்குச்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 நபிசல்லாஹ் அலைவசல்லாம் தமது வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு செல்லும் நேரத்தை தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்ற தேர்வு செய்திருந்தார்கள் நடு நிசியை விழித்திருந்தார்கள் அல்லாஹ் தனது காரியத்தில் அவனே மிகைத்தவன் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனது கையில் தான் இருக்கிறது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 அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களிலெல்லாம் அல்லாஹுவே மிக மேலானவன் அல் குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் முப்பது நபி அவர்கள் புறப்படுகிறார்கள் குறைஷிகள் தங்களது தீய திட்டத்தில் எவ்வளவுதான் சுதாரிப்புடனும் விழிப்புடனும் இருந்தாலும் கூட படுதோல்வி அடைந்தார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி கூட்டத்தை பிளந்து கொண்டு தரையிலிருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கிருந்தவர்களின் தலையின் மீது தூவி விட்டு சென்றார்கள் எதிரிகள் நபி அவர்களை பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்துவிட்டான் அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம் ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க முடியாது அல் குர் அத்தியாயம் முப்பத்தி வசனம் ஒன்பது நபி சொல்லாஹு அலை வசல்லம் இந்த வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் மண்ணை தூவி இருந்தார்கள் பின்பு அபுபக்கரோ அல்லாஹூ அனுகு அவர்களின் வீட்டுக்கு வருகை தந்து அபுபக்கர் அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டின் பின்பக்கமுள்ள சிறிய கதவின் வழியாக வெளியாகி மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிச் செல்லும் பாதையில் உள்ள சவுர் குகையை வந்தடைந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது முற்றுக்கையிட்டிருந்தவர்கள் நடு நிசை எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது வெளியிலிருந்து வந்த ஒருவர் நபிசல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வீட்டு வாசலில் இவர்கள் இருப்பதை பார்த்தவுடன் நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நாங்கள் முகம்மதை எதிர்பார்த்து இருக்கிறோம் என்றார்கள் அவர் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் நஷ்டமடைந்து விட்டீர்கள்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 இருப்பினும் கதவின் இடுக்கின் வழியாக வீட்டிற்குள் பார்த்தார்கள் அங்க அலி ரதுயல்லாஹ் அன்கு படுத்திருப்பதை நபி என்று எண்ணி இதோ முகம்மது தான் தூங்குகிறார் இது அவருடைய போர்விதான் என்று கூறி அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வரை நின்றிருந்தார்கள் ஆனால் காலையில் விரிப்பிலிருந்து அலிரதுயாஹ் அன்கு எழுந்து வெளியே வருவதை பார்த்ததும் கை சேதமடைந்து நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களை பற்றி விசாரிக்கவே அலிரது அல்லாஹ் எனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்துவிட்டார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது வீட்டிலிருந்து குகை வரை நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சஃபர் மாதம் 27 இருபத்தி ஏழு இரவில் அதாவது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு அல்லது பதிமூன்றில் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராளும் பொருளாலும் தனக்கு மிகுந்த உதவி ஒத்தாசை செய்து வந்த தனது தோழரான அபுபக்கர் அதியோல்லாஹூ அன்பு வீட்டிற்கு வந்தார்கள்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 மலையில் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களால் ஏற இயலவில்லை ஆகவே நபி சொல்லாஹூ அலைவாசலம் அவர்களை அபுபக்கரோல்லாஹ் அன்கு சுமந்து கொண்டு மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு சென்றார்கள் அக்குகைக்கு வரலாற்றில் தவுர் குகை என்று கூறுகின்றனர் இருவரும் குகைக்குள் நபி சொல்லுள்ளாஹ் அலை வசல்லம் அவர்களும் அவர்களது தோழரும் குகையை அடைந்தபோது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 பின்பு நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் அவர்களை உள்ளே அழைக்கவே அவர்கள் உள்ளே நுழைந்து அபுபக்கரின் மடியில் தனது தலையை வைத்து தூங்கிவிட்டார்கள் சிறிது நேரத்தில் அபுபக்கரோடையெல்லாஹ் அன்பு காலில் ஏதோ ஒன்று தீண்டிவிடவே வழியினால் வேதனை அடைந்த அவர்கள் நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் விழித்து கொள்வார்களே என்ற பயத்தில் அசையாமல் இருந்துவிட்டார்கள் எனினும் வலியின் வேதனையால் அவர்களின் கண்களில் இருந்து கசிந்த நீர் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களின் முகத்தை நனைத்தது விழித்து பார்த்த நபி அவர்கள் அபுபக்ரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்புணமாகட்டும் என்னை ஏதோ தீண்டிவிட்டது என்று அவர்கள் கூறவே நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் தங்களது உமிழ் நீரை அவ்விடத்தில் தடவ அவர்களது வழி தூரமானது ஆதாரம் ரஜின் மிஷ்காத்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 அவ்விருவரை பற்றி ஏதாவது செய்திகளை மக்காவில் கேட்டால் அதை நினைவில் வைத்து கொண்டு இருள் சூழ்ந்தவுடன் இருவரிடமும் சென்று அந்த செய்தியை எடுத்துரைப்பார் அபுபக்கரது எல்லா அன்கு அவர்களின் அடிமையான ஆமிர் இப்னு ஃபுகைரா ரோதையொல்லாஹ் அன்கு அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து விட்டு மாலை சாய்ந்தவுடன் அவ்விருவருக்கும் கறந்து தருவார் இவ்வாறு மூன்று இரவுகள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ஆதாரம் சஹீ புகாரி அதிகாலையில் அப்துல்லா இப்னு அபுபக்கர் ரதுல்லாஹாஹாஹு சவுர் குகையிலிருந்து வெளியேறி மக்காவிற்கு செல்லும்போது ஆமிர் இப்னு ஃபகைராஜியுள்ளாஹான்கு தனது ஆடுகளை அப்துல்லாவின் காலடி தடங்கள் மீது ஓட்டிச் அவற்றை அழித்து விடுவார் ஆதாரம் இப்னு ஹைஷாம் நபீஸ்ல்லாஹூ அலைவசலம் தப்பித்துவிட்டார்கள் என்ற செய்தியை காலையில் குறைஷிகள் உறுதியாக தெரிந்து கொண்டபோது அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது நபீசல்லாஹூ அலைவசலம் அவர்களை பற்றி அலிரோது எல்லாஹ் அன்பு அவர்கள் விசாரித்த போது அவர்கள் சரியாக பதில் கூறாததால் அவர்களை கடுமையாக அடித்து காபாவுக்கு இழுத்து வந்து சில மணி நேரம் பிடித்து வைத்திருந்தார்கள் ஆதாரம் தாரிக் தாபரி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 அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டிய குறைஷிகள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களையும் அபுபக்கரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டுமென முடிவு செய்தார்கள் மக்காவிலிருந்து வெளியேறும் அனைத்து திசைகளையும் ஆயுதம் ஏந்திய வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினார்கள் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அபுபக்கரோதியாஹ் அன் ஹு இந்த இருவரில் ஒவ்வொருவரின் தலைக்கும் நூறு ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும் இவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இந்த பரிசு உண்டு என்று பொது அறிவிப்பு செய்தார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி அப்போது கால்நடை வீரர்கள் குதிரை வீரர்கள் காலடி நிபுணர்கள் நபி சொல்லா ஹலைவாஸ்லம் அவர்களையும் அபுபக்ரையும் சல்லடை ஒட்டு மலைகள் பாலை காடுகள் பள்ளத்தாக்குகள் என அனைத்து இடங்களிலும் வலைவீசி தேடினார்கள் ஆனால் அகிலங்களின் இறைவனான அல்லாஹின் பாதுகாப்பில் உள்ளவர்களை அவர்களால் எப்படி கண்டுகொள்ள முடியும்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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அற்புதமாகும் இது சில எட்டுகளே நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இருந்தன எனினும் தேடி வந்தவர்களால் நபி அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் பார்க்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள் மதினாவின் வழியினிலே குறைஷிகளின் வேகம் அடங்கியது அவர்களின் தேடும் வேட்டை தனிந்தது நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை கைது செய்ய வேண்டுமென்ற அவர்களது கோபத்தி அணைந்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் அலைந்து திரிந்து தேடியும் எவ்வித பலனும் இல்லாமல் போனது இதை உணர்ந்த பிறகு அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் தனது தோழருடன் குகையிலிருந்து வெளியேறி மதினா செல்ல ஆயத்தமானார்கள் மதினா வரை தங்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கி லைசி என்பவரை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் அபுபக்கர் அது அல்லாஹ் அவர்களும் கூலிக்கு பேசியிருந்தார்கள் இவர் முஸ்லீமாக இல்லாமல் குறைஷிகளின் மதத்தை பின்பற்றியவராக இருந்தும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களது ரெண்டு ஒட்டகங்களையும் அவரிடம் ஒப்படைத்தார்கள் மேலும் மூன்று இரவுகள் கழித்து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 அபுவோக்கரின் மகளார் அஸ்மா ரோதியோல்லாஹ் அன்ஹா இருவருக்கும் பயண உணவை ஒரு துணியில் மடித்து எடுத்து வந்தார்கள் ஆனால் அதை தொங்க விடுவதற்கு கயிறு எடுத்து வர மறந்துவிட்டார்கள் அவ்விருவரும் பயணமானபோது உணவு மூட்டையை தொங்கவிட கயிறு இல்லாததால் தங்களது இடுப்பில் உள்ள கயிற்றை அவிழ்த்து அது ரெண்டாக கிழித்து ஒன்றின் மூலம் உணவு மூட்டையை வாகனத்தில் கட்டிவிட்டு மற்றொன்றை தனது இடுப்பில் கட்டி கொண்டார்கள் எனவே தான் தாத்துன் நித்தாகைன் இரட்டை கச்சுடையவள் என்ற பெயர் வந்தது ஆதாரம் சஹீஹுல் புகாரி அல்லாஹுவின் தூதரும் அபுபக்கரும் அவர்களுடன் ஆமிர் இப்னு ஃபொகைராவும் பயணமானார்கள் வழிகாட்டியான அப்துல்லா இப்னு உரைகித் கடற்கரை வழியாக அவர்களை அழைத்துச் சென்றார் யாரும் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களை பின்தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக முற்றிலும் மாறுபட்ட வழியில் அழைத்துச் சென்றார் முதலில் தெற்கு நோக்கி யமன் நாட்டை நோக்கிச் செல்லும் பாதையில் சென்று பின்பு கடற்கரை நோக்கி மேற்கு வழியாக சென்று பின்பு அங்கிருந்து செங்கடலின் கரையை நோக்கி வடக்கு அழைத்துச் சென்றார் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் வழியில் எந்தெந்த இடங்களை கடந்து சென்றார்கள் என்பது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலிகி கூறுவதை பார்ப்போம் இப்னு உரைகித் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களையும் அபுபக்ரையும் மக்காவின் தெற்கு திசையில் அழைத்துச் சென்று கடற்கரை வந்தவுடன் உஸ்வான் என்ற ஊரின் எல்லை வழியாக சென்று அமஜ் என்ற ஊரின் எல்லையை அடைந்தார் பின்பு அங்கிருந்து குருக்கு வழியில் ஹுதைத் என்ற ஊருக்கு வந்து பின்பு கர்ரார் அங்கிருந்து சனியத்துல் மர்ரா அங்கிருந்து லிக் எனும் காட்டு வழியாக அழைத்து சென்றார் பின்பு மிஜாஜ் காட்டு வழியாக மிஜாக் வந்து பின்பு துல்குழுவைன் பின்பு தீகஷ் ஜதாஜித் அஜ்ரத் வழியாக வந்து அங்கிருந்து திஹின் காட்டு வழியாக அபாபித் சென்றடைந்து பின்பு அங்கிருந்து ஃபாஜா சென்றடைந்து ஃபாஜாவிலிருந்து அர்ஜி என்ற இடத்தில் தங்கி பின்பு ரகூபா என்ற ஊரின் வலதுபுறம் உள்ள சனியத்துல் ஆயிர் என்ற ஊரின் வழியாக சென்று ரிகம் என்ற பள்ளத்தாக்கில் இறங்கி குபாவுக்கு அழைத்துச் சென்றார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் வழியில் நடந்த சம்பவங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம் ஒன்று அபு பக்ரோதியாஹு அணுகு அவர்கள் கூறுகிறார்கள் அன்று இரவும் அடுத்த நாளும் நாங்கள் சென்று கொண்டிருந்த போது மதிய நேரத்தை அடைந்தவுடன் வெயிலின் காரணமாக பாதை ஆள் நடமாட்டமின்றி இருந்தது மிகப்பெரிய உயரமான பாறை ஒன்று தென்படவே அதன் அருகில் சென்றோம் நல்ல நிழல் இருந்தது நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் தூங்குவதற்காக அங்கு இடத்தை சரி விரிப்பை விரித்தேன் பின்பு அல்லாஹுவின் தூதரே நீங்கள் தூங்குங்கள் நான் உங்களை சுற்றி பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறினேன் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் தூங்கிக் கொண்டார்கள் நான் அவர்களை சுற்றி பார்த்து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 அவர் தடிப்பமான பாத்திரத்தில் கொஞ்சம் பால் கறந்து கொடுத்தார் நான் நபி சொல்லலாஹாஹ் அலைவசலம் தண்ணீர் குடிப்பதற்காகவும் ஒழு எடுத்து வந்த சிறிய பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை பாலில் கலந்து பால் குளிர்ந்தவுடன் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் என்றிருந்தேன் ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அவர்கள் எழுப்ப மனமில்லாததால் அவர்கள் விழிக்கும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன்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 அவர்கள் வயோதிக தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள் நபிசல்லா ஹலை விஸ்லம் வாலிப தோற்றமுடையவர்களாகவும் மக்களுக்கு அறிமுகமற்றவர்களாகவும் இருந்தார்கள் அப்போது இடையில் யாராவது அபுபக்கரது எல்லாம் அவர்களை பார்த்து உனக்கு முன் செல்பவர் யார் என்று கேட்டால் எனக்கு வழிகாட்டுவோர் என்று கூறுவார்கள் கேட்டவர் பயணப்பாதையை காட்டக்கூடியவர் என்று விளங்கிக் கொள்வார் அபுபக்கரது எல்லாம் அவர்களோ நன்மைக்கு வழிகாட்டுவோர் என்ற பொருளை மனதில் எண்ணிக்கொள்வார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி மூன்று இரண்டாவது அல்லது மூன்றாவது நாளில் குஜாயி கிளையைச் சேர்ந்த உம்மு மஹத் என்ற பெண்ணின் ரெண்டு கூடாரங்களைக் கண்டார்கள் அந்த கூடாரங்கள் மக்காவிலிருந்து நூற்றி முப்பது தூரத்தில் உள்ள ஹுதைத் என்ற ஊரின் எல்லையில் முஷல்லல் என்ற இடத்தில் இருந்தது இந்த உம்மு மஹத் வீரமும் துணிவு மிக்கவராவார் இவர் எப்போதும் தனது கூடாரத்தின் வெளியில் அமர்ந்து கொண்டு தன்னை கடந்து செல்பவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி வருவார்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 அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹுவின் பெயரால் என்று கூறி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவின் அருளால் ஆட்டின் மடி பாலால் நிரம்பி சொட்டியது ஒரு நடுத்தரமான பாத்திரத்தை எடுத்து வர கூறி அதில் பால் கறந்தார்கள் பாத்திரம் நிரம்பவே முதலில் அந்த பெண்மணிக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் குடித்து தாகம் தீரவே பின்பு தனது தோழருக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு பின்பு நபி சொல்லாஹ் அலைவசலம் குடித்தார்கள் பின்பு மற்றொரு முறை அந்த பாத்திரம் நிரம்ப பால் கரந்து அந்த பெண்மணியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் சிறிது நேரத்தில் அப்பெண்ணின் கணவர்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 குறைஷிகள் தேடும் மனிதராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை பற்றி முழுமையாக எனக்கு விவரித்து கூறு என்றார் அந்த பெண் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை கேட்பவர் கண்முன் காண்பது போன்று வர்ணித்து கூறினார் இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் இறுதியில் அந்த வர்ணனையை நாம் காண்போம் அப்போது அபு மகத் அல்லாஹி மீது ஆணையாக இவர் குறைஷிகள் தேடும் மனிதர்தான் குறைஷிகள் இவரை பற்றி ஏராளம் கூறியிருக்கிறார்கள் நான் அவருடன் தோழமை கொள்ள வேண்டும் என்று திட்டமாக நினைத்திருந்தேன் வாய்ப்பு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 அல்லாஹுவின் தூதர் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்போது அக்காவின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஜின் இக்கவிதைகளை பாடியது மக்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி சப்தத்தை கேட்டு சென்றார்கள் ஆனால் பாடுவது யார் என்று தெரியவில்லை பின்பு அந்த சப்தம் அக்காவின் மேல்புறத்தின் வழியாக மறைந்து விட்டது அந்த ஜின்னின் சப்தத்தை கேட்டபோது நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் மதீனாவை நோக்கி சென்றிருக்கலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆதாரம் ஜாதுல் மகாத் வழியில் சுரா இவனு மாலிக் நபிசுல்லா அலைவசல்ல அவர்களையும் அபுபக்ரையும் கைது செய்ய வேண்டும் என்று பின்தொடர்ந்தார் இதைப் பற்றி சுராக்கா கூறுவதை நாம் கேட்போம் நான் எனது கூட்டத்தினராகிய முத்லஜின் அவையில் உட்கார்ந்திருந்தேன் அப்போது எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களிடம் விரைந்து வந்து கடற்கரையில் சில மனிதர்களை பார்த்தேன் அவர்கள் முகம்மதும் அவரது தோழர்களுமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார்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 பின்பு எனது ஈட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டின் கொள்ளைப்புறமாக வெளியேறி அந்த ஈட்டியை பூமியில் தேய்த்தவனாக எனது குதிரையில் ஏறினேன் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கு நெருக்கத்தில் வந்தவுடன் எனது குதிரை தடுமாறவே நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்துவிட்டேன் பின்பு எழுந்து எனது அம்பு கூட்டிலிருந்து நான் அவர்களுக்கு தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று குறிபார்க்கும் எண்ணத்தில் ஒரு அம்பை எடுத்தபோது வேண்டாம் என்ற அம்பு வந்தது அதில் எனக்கு திருப்தி ஏற்படாததால் மீண்டும் குதிரையில் ஏறி அவர்களை நெருங்க ஆரம்பித்தேன் நபி சொல்லலாஹ் அலைவசலம் ஓதும் சப்தத்தை கேட்கும் அளவிற்கு நான் அவர்களை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 எனக்காக பாது பத்திரம் ஒன்று கொடுக்குமாறு கூன்பிசல்லாஹ் அலைவாசலம் ஆமீர் இவ்வைராவிடம் கூறவே அவர் எனக்கு சிறிய துண்டு தோளில் எழுதி கொடுத்தார் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சென்றுவிட்டார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி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 அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பது சுராக்கா எங்களை விட்டு திரும்பிய போது மக்கள் எங்களை தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்களிடம் உங்களுக்காக நான் இங்கு எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் நீங்கள் இங்கு தேட வேண்டிய அவசியமில்லை என்று கூறி மக்களை திசை திருப்பினார் காலையில் நபிசல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபிசல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களின் பாதுகாவலராக மாறினார் ஆதாரம் ஜாதுல் மகாத் ஐந்து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 அவருக்கு இஸ்லாமை எடுத்துக்கூறவே அவரும் அவரது கூட்டத்தாரும் இஸ்லாமை தழுவினார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இஷா தொழுகியை தொலைவைக்க அவர்கள் அனைவரும் இஷா தொழுதார்கள் புரைதா ரதியு அல்லாஹ் தங்களது கூட்டத்தினரிடமே தங்கியிருந்து விட்டு உகுது போர் நடந்த பின்பு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்தார் புரேதாவின் மகன் அப்துல்லா ருதியு அல்லாஹ் ஹன்கு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வழக்கம் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சகுரம் பார்க்க மாட்டார்கள்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 தங்களது குடும்பத்தினர் பனு சஹமுடன் எழுபது வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார் அவரை சந்தித்த நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் நீர் எந்த கிளையைச் சேர்ந்தவர் என்று கேட்க அவர் அஸ்லம் கிளையைச் சேர்ந்தவர் என்று கூறினார் இதை கேட்ட நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அபுபக்கரிடம் நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்றார்கள் ஏனென்றால் அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்றவர் என்பது பொருள் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவரிடம் நீர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார்கள் அவர் சகம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றார் நபி சொல்லல்லாஹ் அலைவசம் அபூவக்கரிடம் உமது அம்பு வெளியாகிவிட்டது எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்து கொண்டோம் என்று கூறினார்கள் ஆறு நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் வழியில் அஸ்லம் கிளையைச் சேர்ந்த அபு அவுஸ் தமீம் இப்னு ஹஜரை அல்லது அபு தமீம் அவுஸ் இப்ன ஹஜரை சந்தித்தார்கள் அவர் அர்ஸ் என்ற இடத்தில் ஜுஹ்பா ஹர்ஷா என்ற ரெண்டு மலைகளுக்கிடையில் தனது கொளுத்த ஒட்டகங்களை அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்போது நபி சொல்லாஹு அலைவசலாம் அவர்களும் அபுபக்கரும் ஒரே ஒட்டகத்தில் இருந்தார்கள் காரணம் நபி அவர்களுடன் இருந்த அபுபக்கரோடையொல்லாக அனுகு அவர்களை தவிர மற்ற இருவரும் அவர்களுடைய ஒட்டகங்களுடன் வர தாமதமாகிவிட்டதால் இவர்கள் இருவரும் ஒரே ஒட்டகத்தில் வந்தார்கள்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 அந்த அடிமை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களையும் அபுபக்கரது அல்லாஹ் அனு அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து மதினாவில் சேர்த்தார் பின்பு நபி சொல்லாஹ் அலிவாசலம் அந்த மஸ்வூதிடம் உனது எஜமானரிடம் தனது ஒட்டகங்களின் கழுத்துகளில் ரெண்டு வளையங்களை கொண்டு அடையாளமிடச் சொல் என்று கூறி அவரை அவரது எஜமானரிடம் அனுப்பி வைத்தார்கள் உகுது போர் நடந்தபோது மக்காவிலிருந்து இணை வரும் செய்தியை அவுஸ் தனது அடிமை மஸ்வுதை அர்சிலிருந்து கால்நடையாகவே அனுப்பி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அறிவித்து வரச் செய்தார் உகுது போர் நடந்து நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மதினாவிற்கு திரும்பியவுடன் இவர் இஸ்லாமை ஏற்று அர்சிலேயே வசித்து வந்தார் ஆதாரம் அசதுல் காபா ஏழு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 அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை திங்கள் பகல் கிபி 622 இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் குபாவிற்கு வந்திரங்கினார்கள் ஆதாரம் ரஹமதுல்ல உர்வா இப்னு ஜுபைர் அதி அல்லாஹ் அனுகவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்ட செய்தியை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 இதோ வருகிறது என்று உயர்ந்த சப்தத்தில் கூறினான் இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களின் ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களை வரவேற்க ஹர்ரா நோக்கி ஓடினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி இவ்வொரு கையம் ரஹத்து அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள்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 ஜிப்ரையிலும் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி வசனம் நான்கு என்ற வசனம் இறங்கியது உர்வா இப்னு ஜுபேர் அது அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலதுபுறமாக சென்று அம்ரு இப்னு அவஃப் கிளையாருடன் தங்கினார்கள் அது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாகும் நபி சல்லாஹு அலை வசல்லம் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அபுபக்கரது அன்கு அவர்கள் நபி அவர்களுக்கு அருகில் நின்று அன்சாரிகளில் நபி அவர்களை பார்த்திராதவர்கள் நபி அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது அபுபக்கரை நபி என நினைத்து அவருக்கு சலாம் கூறி கொண்டிருந்தார்கள் நபி மீது வெயில் படவே அபுபக்கரதையொல்லாக அனகு தன்னுடைய போர்வையால் நபி அவர்களுக்கு நிழல் தந்தார்கள் அப்போதுதான் நபி யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி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 தான் வரும் செய்தியை தனது தாய்மாமன்களுக்கு அதாவது நஜ்ஜார் கிளையினருக்கு சொல்லி அனுப்பினார்கள் அவர்கள் நபி சொல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாள்களை அணிந்து வந்தனர் அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி சொல்லுள்ளாஹு அலி வசல்லம் மதினா நோக்கி பயணமானார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி குபாவில் கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்குப் பிறகு இரையச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் பயணித்துக் கொண்டிருக்கும்போது சாலிம் இப்னு அவுஃப் கிளையினர் வசிக்கும் இடம் வந்தபோது ஜுமாஅ தொழுகைக்கான நேரமும் ஆகிவிட்டதால் பதுனுல்வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி சொல்லாஹு அலை வசல்லம் ஜுமாஅ தொழுகை நடத்தினார்கள் அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் நூறு நபர்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடன் தொழுதார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மகாது மதினாவில் நபி அவர்கள் ஜும்ஆ தொழுகிக்குப் பின் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் புறப்பட்டு மதினாவிற்குள் நுழைந்தார்கள் இதற்கு முன் எஸ்ரிப் என்று பெயர் கூறப்பட்டு வந்த அந்த நகரம்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 ஒவ்வொருவரும் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் தங்கள் வீட்டில்தான் தங்க வேண்டுமென ஆசைப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் தங்கள் வீட்டை கடந்து செல்லும்போது நபி அவர்களின் வாகன கயிற்றை பிடித்து கொண்டு தூதரே பாதுகாப்பும் ஆயுதமும் படைவளமும் வீரர்களும் நிறைந்த எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தன்னை அழைத்தவர்களிடம் வாகனத்திற்கு வழிவிடுங்கள் அது பணிக்கப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டே வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் வாகனம் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது இருதியில்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 rep அல்லாஹ் அவர்களின் தாய்மாமன்களின் வீட்டிலேயே தங்குவதற்கு அருள் புரிந்தான் நஜ்ஜார் கிளையினரில் ஒவ்வொருவரும் நபி அவர்களிடம் நீங்கள் எங்களது வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கையில் அபு ஐயூப் அன்சாரி ரது அல்லாஹ் அவர்கள் மட்டும் நபி அவர்களின் பயண சாமான்களை தங்களது வீட்டிற்குள் எடுத்துச் சென்று விட்டார்கள் இதை பார்த்த நபி அவர்கள் மனிதன் அவனது சாமான்களுடன் தானே இருக்க முடியும் என்று மற்றவர்களிடம் கூறினார்கள் அஸ்அத் ஜுரா நபி சொல்லா அலைவாசலம் அவர்களின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டார்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 அவர்களும் இரு மகள்கள் ஃபாத்திமா உம்மு குல்தூம் மற்றும் உசாமா இப்னு ஜெய்த் உம்மு ஐமன் ஆகியோர் மதினா வந்தார்கள் இவர்களுடன் அபுபக்ரின் மகனார் அப்துல்லா அபுபக்ரின் குடும்பத்தாரையும் அழைத்து வந்தார்கள் இவர்களில் ஆயிஷாவும் இருந்தார் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களின் இன்னொரு மகள் ஜைனவுடைய கணவர் அபுல் ஆஸ் ஹிஜ்ரா செல்ல சந்தர்ப்பம் அளிக்காததால் ஜைனப் ரொதயுல்லாஹ் ஹான்ஹா மதினா வர இயலவில்லை இவர்கள் பத்ரு போருக்கு பின் மதினா வந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் ஆயிஷா ரோதயுல்லாஹ் ஹான்ஹா கூறுகிறார்கள் நாங்கள் மதினா வந்தடைந்தோம் அப்போது மதினா அல்லாஹுவின் பூமியிலேயே நோய் மிகுந்ததாக இருந்தது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 மஜின்னா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா ஷாமா தஃபீல் என்னும் இரு மலைகள் எனக்கு தென்படுமா என்ற கவிதையை கூறுவார்கள் தொடர்ந்து ஆய்ஷாரதி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினேன் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் இறைவா ஷைபா இப்னு ரபியா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 இவ்வூரை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கு இங்குள்ள காய்ச்சலை ஜுஹ்பா என்னும் பகுதிக்கு விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆதாரம் சாஹிகுல் புகாரி அல்லாஹ் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் ஒரு நாள் கனவில் தலைவிரிக் கோலமான கருப்பு நிரப்பின் மதினாவிலிருந்து வெளியேறி ஜுஹ்பா சென்றடைந்ததை பார்த்தார்கள் இது மதினாவிலிருந்து அந்த நோய் ஜுகாவை நோக்கி வெளியேறிவிட்டது என்பதற்கான அறிவிப்பாக இருந்தது அல்லாஹுவின் அருளால் மதினாவின் தட்பவெப்ப நிலையினால் சிரமப்பட்டு கொண்டிருந்த நபித்தோழர்கள் முற்றிலும் சுகமடைந்தார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி அதாவது மக்கா வாழ்க்கை இத்துடன் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து நபி சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மதினா வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக